வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று தொள்ளாயிரமாவது முத்தாக உதரிகிறது பால் எர்லிக் இவரை பற்றிய சில குறிப்புகள் நுண்கிருமிகளை சாயமேற்றி அழிக்கப் போகிறேன் என சொல்லி நுண்கிருமிகளை தேடி தேடி ஆய்வை மேற்கொண்டார் இதனால் இவரை பூச்சி கிற்கன் என கேலி செய்தனர் இவர்தான் முதன் வேதிப்பொருளை கொண்டு நோயை குணப்படுத்தும் முறையை கண்டுபிடித்தார் இதன் பிறகே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பல மருந்து கம்பெனிகள் தோன்றி வேதியியல் முறையில் மருந்து மாத்திரைகளை உற்பத்தி செய்து வந்தனர் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு தோல்வி கண்டு மனம் தளராது மனித உழைத்த அந்த அறிவியல் ஆவார் பால் எர்லிக் ஒரு பாக்டீரியா இயல் வல்லுனர் மற்றும் தடுப்பு மருந்து கண்டுபிடித்த அறிஞர் ரசாயன பேராசிரியர் ஹீமோதெரப்பி முறையை தோற்றுவித்தவர் டாக்டர் பால் எர்லிக் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார் சிறு வயது முதலே ரசாயனத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் பால் எர்லிக் பல வேதிப்பொருட்களை பற்றி திறந்திருந்தார் இவர் பல வேதிப்பொருட்களை நோய்க்கு எதிராக பயன்படுத்தி பார்த்தார் இது நோய் அழிக்க வல்லவை அதே சமயத்தில் மனிதர்களுக்கு எந்த துன்பத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தவில்லை பால் எர்லிக் புதிய புதிய வேதிப்பொருட்களை தேடினார் இவர் வெப்பமண்டல பகுதியில் ஏற்படும் நோயை சாயமின்றி அழிக்க என முயற்சி செய்து கொண்டிருந்தார் இவர் ஒரு சிவப்பு சாயத்தை கண்டுபிடித்தார் அது திரிபனோ சோம் என்கிற கிருமியை அழிப்பதை அறிந்தார் சிவப்பு என்று அழைத்தனர் அடிப்படையாக கொண்டு இவர் வேதிப்பொருட்களை கொண்டு சாயம் தயாரித்து கிருமிகளை அழிக்க கிருமி ரசாயன ஆராய்ச்சி செய்து வந்தார் அக்காலத்தில் சிப்ளீஸ் என அழைக்கப்படும் கிறந்த மிக கொடிய நோயாக இருந்தது எந்த நிலையிலும் குணமாக்கக்கூடிய மருந்து ஒன்றை கண்டுபிடித்தே தீர்வது என தீவிரமாக முயன்றார் இதற்காக பல புதிய வேதிப்பொருட்களை தேடி வாங்கினார் ஒவ்வொன்றாக சேர்த்து சேர்த்து பரிசோதனை செய்து வந்தார் ஆனால் அவருக்கு தோல்விதான் கிடைத்தது இப்படியாக அறநூறுக்கும் மேற்பட்ட ரசாயன கூட்டுப் சோதனை செய்தார் அறுநூற்று ஐந்து சேர்த்தும் வெற்றி கிட்டவில்லை இறுதியாக அறுநூற்று ஆறு கூட்டுப் புதிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு என பெயரிட்டார். சான் கண்டுபிடிக்க அறுநூற்று ஆறுட்டுப்பொருட்களை பயன்படுத்தப்பட்டதால் இதை அறுநூற்று ஆறு மருந்து என்றும் அழைக்கிறார்கள் ரசாயன முறையில் முதன் முதலில் மருந்தை தயாரித்ததால் இவரை ரசாயன மருத்துவத்தின் தந்தை என்றும் அழைக்கிறார்கள் இவரின் மருத்துவ சேவையை பாராட்டி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உடலியலுக்காகவும் மருத்துவத்திற்காகவும் நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவருடைய கண்டுபிடிப்பிற்கு பின்னர் பல மருந்து கம்பெனிகள் நூற்றாண்டில் தோன்றினர் இன்றைக்கு ரசாயனம் மருந்து இன்றி நோய்களை கட்டுப்படுத்த முடியாது என்கிற நிலை வந்துவிட்டது மருத்துவ அறிஞர் பால் எர்லிக் தன்னுடைய பதினைந்தாம் ஆண்டு இயற்கை எழுதினார் இவர் சால்வர் சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தார் அதை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் தன்னை அறியாமல் வீதியில் ஓடினார் ஓடிக்கொண்டிருந்தவரை பார்த்து வைத்தியம் முற்றி ஓடுகிறார் என சொன்னார்கள் சிறுவர்களோ பைத்தியம் பைத்தியம் என பின்னாலே சொல்லிக்கொண்டு ஓடினார் ஆனால் அவர்தான் வேதியியலின் மருத்துவத்தின் தந்தை நன்றி வணக்கம்